உபதேசங்கள் அறிமுகம் அனுஷ்டான விதியும் கணபதி பூஜா விதியும் இறுக்கம் இரத்தின முதலியாருக்கு உபதேசித்தவை செவ்வாய்க்கிழமை விரதமுறை சென்னை ராயல் ஹோட்டல் புதுவை வேலு முதலியாருக்கு உபதேசித்தவை இந்த மூன்று உபதேசங்களையும் ஒளிவடிவாக அன்பர்களுக்கு இங்கே தந்துள்ளோம் கேட்டு பயன் பெறுக நன்றி வணக்கம்